வணக்கம் நன்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஈரான் பிரிட்டன் ஆக்கிரமிப்பு படைகளிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரிட்டன் பாலஸ்தீனத்தின் ஜெருசுலம் நகரை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போலந்தின் முதலாவது அதிபராக கேப்ரியல் நர்டுவேப்ரியல் நருடோவிச் தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெய்ஜிங் நகரின் தியான்மன் சதுக்கத்தில் மாணவர்கள் மேற்கொண்ட போராட்டத்தினை சீன அரசு ஒடுக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜப்பானிய படைகள் சீன தலைநகரான நாங் தாக்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டன் மற்றும் பிரிட்டிஷ் இந்திய படைகள் இத்தாலிய படையினரை எகிப்து நாட்டில் தாக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது சீன குடியரசு கியூபா குவாத்தமாலா பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள்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 கம்ப்யூட்டர் மவுஸ் உள்ளிட்ட கம்ப்யூட்டர் தொடர்பான விஷயங்களை நேரடியாக செயல்முறை விளக்கம் செய்து காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியம்மை நோய் முற்றாக அழிக்கப்பட்டுவிட்டதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது மனித உயிர்கொள்ளி நோயொன்று முற்றாக அழிக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஹிந்தி மொழியை திணிக்கும் அரசியல் சட்ட நகலை எரித்ததற்காக திமுக தலைவர் மூ கருணாநிதி உள்ளிட்ட 10 பத்து திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லெக் வலேசா போலந்து நாட்டின் முதலாவது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிபராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேல்ஸ் இளவரசர் சார்லஸ் இளவரசி டயானா இருவரது பிரிவினை அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாஸ்கோ நகரின் மருத்துவமனை ஒன்றில் இடம்பெற்ற தீவிபத்தில் சிக்கி நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நைஜீரியா நாட்டில் இரண்டு பள்ளி சிறுமிகள் மேற்கொண்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 57 ஏழு பேர் கொல்லப்பட்டு நூற்றி எழுபத்தி பேர் காயமடைந்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி அறநூற்றி ஆண்டு ஜான் மில்டன் ஆங்கிலேய கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஐடாஸ் கட்டர் இந்திய மருத்துவர் மத பரப்புரையாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ரிச்சர்ட் லயனல் ஸ்பிட்டல் இலங்கை மருத்துவர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிரேஸ் ஹாப்பர் அமெரிக்க கணினியலாளர் கோபால் நிரலாக்க மொழியை உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஓமாயி வியாரவாலா இந்திய புகைப்பட கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே ஜானகி அம்மாள் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வே தட்சிணாமூர்த்தி இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ கி நாயனார் இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பி மணிசுந்தரம் இந்திய கல்வியாளர் கணினி அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சுபசதாசிவம் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை இலங்கை கத்தோலிக்க ஆயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நேசமணி ஜான் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோனியா காந்தி இத்தாலிய இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தியா மிஸ் தியா மிர்சா இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு மதுரை சோமு தமிழக கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிவராம காரந்த் கன்னட எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுவில்வரத்தினம் எழுத்து கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் டான்சானியா நாட்டின் விடுதலை தினம் பன்னாட்டு ஊழலுக்கு எதிரான தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே